أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ نجيناكم من آل فرعون يصومونكم سوء الأذاب يذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء مباشرة பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் பிரபுல் ஆலமின் அல்லாஹூக்கே புகழ் அனைத்தும் சலாமும் இவ்வுலகுக்கு அருளாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சகாபாக்கள் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற சமயம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தப்புவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் வசியத் செய்து கொள்கின்றேன் அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாமிய மாதங்களில் முதலாவது மாதத்தை நாங்கள் அடைந்து அந்த மாதத்தில் மிகவும் ஞாபகப்படுத்தப்படுகின்ற முஸ்லீம்களால் மதிக்கப்படுகின்ற ஒரு தினத்தை முன்னோக்கியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அல்லாஹு தாலா படைத்த பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை மிகவும் சிறந்த கண்ணியமான புனிதமான மாதங்களாக அல்லாஹ் படைத்து அதிலும் அந்த நான்கு மாதங்களிலும் மிகவும் சிறந்த கண்ணியமான ஷஹ்ருல்லா அல்லாஹுடைய மாதம் என்று அருமை நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய வாயினால் சொல்லப்பட்ட ஒரு மாதத்தை முஹர்ரம் என்ற ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மொஹர்ரமுடைய மாதம் ஏங் இஸ்லாமிய மார்க்கத்தில் புனிதமான ஒரு கண்ணியமான மாதமாக ஆக்கப்பட்டிருக்கிறது ரமலானுடைய மாதம் போக அருமை சல்லல்லாகோ அழகி வசல்லம் அவர்கள் மிகவும் அதிகமான நாட்கள் நோன்பு நோற்ற ஒரு மாதம் நாம் இருக்கின்ற இந்த மொஹர்ரமுடைய மாதம் மிக அதிகமாக நபிகரார் சொல்லலாம் அழகுவ செல்லம் அவர்கள் நோன்பு நோட்பார்கள் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக சிறப்புப்படுத்துவதற்காக கருமானார் சொல்லலாம் அழகிய செல்லம் அவர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே ஏன் இந்த மாதத்தை லாம் கண்ணியப்படுத்திருக்கிறது சிறப்பாக ஆக்கியிருக்கிறது முஸ்லீம்களுடைய அவ்வருடம் இந்த மாதத்தை கொண்டு ஏன் ஆரம்பிக்கப்படுகிறது என்பதை முஸ்லீம்களாகிய நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் சகோதரர்களே இந்த மாதத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான சில நிகழ்வுகள் சம்பவங்கள் வரலாற்று நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது அல்குரான் சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த முகாரமுடைய மாதத்தில் நடைபெற்றிருக்கிறது அந்த வரலாற்று நிகழ்வு நடந்த அந்த நாளை உலகளாவிய முஸ்லீம்கள் மதிக்க வேண்டும் சிறப்புப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நாளில் நோன்பு நோக்கக்கூடிய வளமை இருந்து வருகிறது கணியமான சகோதரர்களே இந்த மொஹர் மாதத்தில் நடைபெற்ற அந்த வரலாற்று நிகழ்வு அந்த சம்பவம் மூன்று படிப்பினைகளை பாடங்களை மூன்று நமூனாக்களை மூன்று செய்திகளை நமக்கும் படித்து தருகின்றது கண்ணியமான சகோதரர்களே இந்த மாதத்தில் நடந்த அந்த முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் இந்த உலகத்தில் அடிமையாக ஆக்கப்பட்டு செய்யப்பட்டு நெசிக்கப்பட்டு அநியாயம் இழைக்கப்பட்டு நாடோடிகளாக இந்த உலகத்தில் மாற்றப்பட்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்துக்கு அல்லாஹுதந்திரம் அளித்த நாள் அவர்களுக்கு அடிமைத்துவத்தை விட்டும் அவர்களுக்கு அநியாயங்களை விட்டும் நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹு தாலா ஒரு பலவீனமான சிறுபான்மை சமூகத்தை அல்லாஹு தாலா பாதுகாத்து அவர்களுக்கு விடுதலை அளித்து அவர்களுக்கு சுதந்திரம் அளித்த நாள்தான் நாம் எல்லோரும் எல்லோரும் இந்த மாதத்தில் எதிர்பார்த்திருக்கின்ற முஹர்ரம் மாதத்தின் பத்தாவது தினம் எங்களுடைய நாட்டுடைய சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம் கண்ணியமான சகோதரர்களே இஸ்லாம் அங்கீகரித்த குரான் சொல்கின்ற குரான் அந்த வலவீனமான சமூகம் இந்த உலகத்தில் சிறுபான்மையாக வாழ்ந்த சமுதாயத்தை பற்றி அல் குரானில் முப்பத்தி மூன்று இடங்களில் எல்லாம் பேசியிருக்கின்றார் அவர்கள் தான் பனு இஸ்ராயில் எனப்படுகின்ற நபி யாக்கூப் அலஹிசலாத்துடைய பரம்பரையில் வந்து இறுதியாக யூசுப் அலிஹிஸ் ஆட்சி காலத்தில் வாழ்ந்து மார்க்கத்தை சரியாக நிறைவேற்றி முஸ்லீம்களுடைய பாதுகாத்து உரிமைகளை நிம்மதியாக ஒரு சமூக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பனு இஸ்ராஹில் எனப்படுகின்றவர்கள் கண்ணியமானவர்களே யூசுப் அலேஹி மரணத்துக்கு பின்னால் கிரௌன் அந்த சமூகத்தை ஆள ஆரம்பிக்குகின்றான் சமூகம் கிரௌனுடைய ஆட்சி காலத்தில் அந்த சிறுபான்மை சமூகம் அடக்கியாடப்படுகிறார்கள் அவர்களுக்கு அநியாயம் இணைக்கப்படுகிறது ஆண்கள் மிகவும் பாரமான வேலைகளை செய்ய வேண்டிய கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த ஆட்சி காலத்திலே பனு இஸ்ரவீரர்களுக்கு ஏற்படுகிறது பெண்கள் அடக்கியாளர்கள் இம்சிக்கப்பட்டார்கள் அநியாயம் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமான சோதர்களே அதிவைகளாக அந்த சமூகம் மாற்றப்படுகிறார்கள் இந்த சமுதாயத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக பல வருடங்களுக்கு பின்னால் அநியாயம் இழைக்கப்பட்ட சமூகம் அடக்கி ஆடப்பட்ட சமூகம் சமூகமாக காணப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் இந்த நேரத்தில் தான் அல்லாஹு அவர்களை அல்லாஹுக்கு அனுப்புகின்றான் அவர்கள் அவருக்கு வழங்கப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் தனது சமூகம் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் தனது சமூகம் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் சனது தனது சமூகம் அடக்கியாடப்படுகிறார்கள் இந்த அடக்கியாடப்படுகின்ற அநியாயம் இழைக்கப்படுகின்ற நெசுக்கப்படுகின்ற பாதுகாக்கப்பட வேண்டும் எனது சமூகத்துக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நபி மூசா அலிசலாம் உழைக்கின்றார்கள் பாடுபடுகின்றார்கள் கண்ணியமான சகோதரர்களே இறுதியாக அல்லாஹ் அந்த மூசா அலைகி தலாத்துடைய பல போராட்டங்களுக்கு பின்னால் பல தியாகங்களுக்கு பின்னால் அந்த அல்லாஹு விடுதலை அளிக்கின்றான் அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட ஆட்சியை அதிகாரத்தை பலகாளிகளை சர்வ அதிகாரிகளை அல்லா அளித்தான் அந்த அளித்த தினத்தில் தான் மூசா நபையும் நோன்பு நோற்றார்கள் அருமை தள்ளல்லாக நோன்பு நோட்டார்கள் நாங்களும் நோன்பு நோக்க இருக்கின்றோம் சோதர்களே இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லா ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய ஆரம்பம் சோதனையாக இருந்தது அவர்கள் எப்போதும் சிறுபான்மை சமூகமாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் ஏன் நபி மூசா அலேஹி இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுடைய தியாகங்களை அர்ப்பணங்களை எல்லாம் நாங்கள் பேசினோம் கல்லியமானவர்களே அந்த இப்ராஹிம் அலேஹித்துடைய வாழ்க்கை எதை கொள்ளி தருகிறது நம்ரூத் என்று சொல்லப்படுகின்ற கொடுங்கோல ஆட்சியாளருக்கு முன்னால் நபி இப்ராஹிம் அலகி சலாம் தனிநபராகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் சமூகம் அல்ல தனிநபராக இறைவனை ஏற்று இப்ராஹிம் அலேஹிசலாம் வாழ்கிறார்கள் சோதிக்கப்படுகிறார்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் நெருப்பில் போடப்படுகிறார்கள் கண்ணியமான சோதர்களே அந்த பெரும்பான்மை ஆட்சிக்கு முன்னால் அழகிசலாம் ஒரு சிறுபான்மை சமூகத்தை போன்றுதான் வாழ்ந்தார்கள் அந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தையும் இப்ராஹிம் அழைகிசையும் அழிக்க வேண்டும் என்று ஒரு இப்ராஹிமை அழிக்க வேண்டும் என்று நம்போ திட்டம் தீர்த்துகின்றார் ஒரு இபராஹிமை தான் அழிக்க வேண்டும் ஒரு சமூகத்தை அல்ல ஒரு இபுராஹிமை நந்தியமானவர்களே நெருப்பில் போடப்பட்டார்கள் அழிக்கப்பட்டார்கள் துறக்கப்பட்டார்கள் அல்லா பாதுகாத்தான் கண்ணியமான சகோதரர்களே ஒரு இப்ராஹி அழிக்க வேண்டும் ஒரு மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று ஆட்சியாளன் அநியாயம் செய்ய ஆரம்பிக்கின்றான் ஒரு நபியை அழிப்பதற்காக முயற்சி செய்கின்றான் கண்ணியமான சகோதரர்களே அல்லா புகானிலே சொல்கிறான் இந்த உலகத்தில் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அநியாயம் இந்த உலகத்தில் நிலைப்பது கிடையாது எந்த சமூகம் உலகத்தில் அநியாயம் உழைக்கப்பட்டு தலை குளிர்ந்து வாழ்வார்களோ அவர்களுடைய பரம்பரை இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழும் என்பதை குரான் குரானில் சொல்லப்படுகின்ற சம்பவங்கள் நமக்கு சொல்லி தருகிறது தலை குடிந்தார்கள் இப்ராஹிம் அழகிசலாம் அநியாயம் இழைக்கப்பட்டார்கள் இப்ராஹிம் அலேஹி ஒரு இப்ராஹிமை அளிப்பதற்கு அந்த ஆட்சி முயற்சி செய்கிறது அந்த ஆட்சியாளர்கள் முயற்சி செய்தார்கள் இப்ராஹிமுடைய ஒரு மார்க்கம் அழிய வேண்டும் என்று அரும்பாடுபடுகிறார்கள் கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் இப்ராஹிம் அலேஹித்துடைய தியாகத்தின் முடிவு என்ன தெரியுமா அவர்களுடைய பரம்பரையில் அல்லாஹ் நான்கு நவிமாறுகளை உருவாக்கினார் சகோதரர்களே இப்ராஹிம் அலேஹிடைய பரம்பரையை பற்றி சொல்கிறான் இப்ராஹிமுடைய பரம்பரையில் எல்லோரையும் நாங்கள் நபிமார்களாக இந்த உலகத்தில் ஆக்கி வைத்தோம் இப்ராஹிம் அலேஹி மகன் இஸ்மாயில் அலஹிசலாம் இஸ்ஹாப் அலைஹிஸ்லாம் அந்த இஸ்ஹா அலஹி மகன் யாக்கூப் அலேஹி அந்த யாக்கூப் அலேஹிடைய மகன் யூசுப் அலேசலாம் ஒரு நபியை அளிப்பதற்காக பாதுகாத்தான் மார்க்கத்தையும் இஸ்லாத்தியையும் இஸ்லாத்தியுடைய உரிமைகளையும் அளிப்பதற்காகவும் இல்லாமல் ஆக்குவதற்காகவும் எந்த சமூகம் இந்த உலகத்தில் முயற்சி செய்வார்களோ அந்த சமூகத்தின் முடிவு அலிவாக இருக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை அல் குறவாக சொல்கிறது நம்புவதை அல்ல அழித்தான் இப்ராஹிம் அலேஹிடைய பரம்பரையை நபிவாடுகளை கொண்டு அல்லா சிறப்புலர்கள் அடக்கியாடப்படுகிறார்கள் இவர்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சென்று முயற்சி செய்கிறார்கள் பாடுபடுகிறார்கள் விடுதலைக்காக வேண்டி உழைக்கிறார்கள் கண்ணியமான சகோதரிகளே டத்திலே போய் சொல்லி மூசாலை சொல்கிறார்கள் என்னுடைய சமூகம் நான் பிறந்த என்னுடைய பரம்பரை எனது மூதாதையர்களை நீ அடக்கி ஆளுகின்றாய் அவர்களை நீ திக்கின்றாய் அவர்களை நீ கட்டுப்படுத்துகின்றாய் அவர்களுக்கு நீ அநியாயம் செய்கிறாய் அவர்களை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துவிடு அவர்களை நான் பாதுகாக்கிறேன் அவர்களுக்கு விடுதலை அளித்துவிடு என்று நபி மூசா அலி இஸ்லாம் இடத்திலே சொல்கிறார்கள் சொல்கிறான் இல்லை நான் உன்னுடைய சமுதாயத்தில் பிறக்கின்ற ஆண்களை எல்லாம் கொண்டு விடுவேன் அடிமைகளாக ஆற்றி விடுவேன் பெண்களையும் நான் அடிமைகளாக ஆற்றி ﻭﺇﻧَّ ﻓَوْقَهُمْ ﻗﺎﻫِرٌ ﻭﻧَﻠَﺳﻤﻮﻫﻢ ﺑَنﻮ ﺇﺳﺮﺍﺋﻴﻞ ﺭَﻧﺘﺎﻥ ﺁﻟﻮﻥ ﺁﻓﺮﻟﻴ ﻧﺎﻥ ﺁﺩﻛﻴ ﺁﻟﻮﻥ ﻗﺎﻫﺮ ﺭﻧ ﻭﺍﺭﺗﻴ ﭘﺎﻭිකﻧ ﺭﺍﻥ ﺇﺭﺍﻳ ﻭﻥ ﺗﻨﻜ ﻗੁਰﺍﻧ ﻗﺤﺎﻥ ﺭﻧ ﺳﻮﻟ ﺭﺍﻥ ﺇﺭﺍﻳ ﻭﻥ ﺃﻟﻼ ﻣﺎﺗﺮﻡ ﺗﺎﻥ ﻭﻟ ﻏ ﺗ ﻭﻥ ﻣﻴﺎ ﺁﺩﻛﻴ ﺁﻟﻮ ﺩﻛ ﺗ ﻏ ﺩﻳ ﺁﻥ ﻭﻥ ﻓﺮﺍﻭﻥ ﺳﻮﻟ ﺭﺍﻥ ﻧﺎﻥ ﺑﻨﻮ ﺇﺳﺮﺍﺋﻴﻞ ﺭﻟ ﺁﺩﻛﻴ ﺁﻟ ﻛﻮ ﺩﻳ ﻭﻧﺎ ﻏ ﺭﻛ ﺭ ﻥ ﻧ ﺗ ﭘ முயற்சி செய்கிறார்கள் முயற்சி பயனளிக்கவில்லை அந்த பனோ இஸ்லாமியர்கள் மூசா நபி அலேஹி அவர்களை பார்த்துச் சொல்கிறார்கள் நீங்கிறதுக்கு முன்னாலும் நாங்கள் இந்த நாட்டில் எகிப்தில் சிறுபான்மை சமூகமாக மிகவும் கஷ்டத்தோடு வாழ்ந்தோம் நெருக்கடியோடு வாழ்ந்தோம் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உரிமைகளை இழந்திருக்கின்றோம் அடிமைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் நீங்க எங்களுக்கு வந்ததற்கு பின்னாலும் நாங்கள் இன்னும் அடிமைகளாகத்தானே இருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று மனம் தளருகிறார்கள் இந்த நேரத்தில் தான் மூசான் நபி அழகித்தலாம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை இஸ்ராயில்லா எனது சமூகத்தார்களே அல்லா இடத்திலே உதவி தேடுங்கள் பொறுமை செய்யுங்கள் என்று உபதேசம் செய்கிறார்கள் அதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இப்போது நாங்கள் அடிமைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் அநியாயம் செய்யப்படுகிறோம் நெசிக்கப்படுகிறோம் அநியாய காரணங்களை ஆண்டு கொண்டிருக்கிறான் அந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் ஒரு நாள் வரும் அல்லா அநியாயக்கார ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பான் அநியாயத்திற்கு இந்த உலகத்தில் இடம் கிடையாது அநியாயத்தின் முடிவு அழிவன்று மூசா நபி அலிஹிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான் சிறைய ஆட்சியில் செல்வ செழிப்போடு அவன் வாழுகின்றான் அவனுடைய ஆட்சியில் அல்லாஹ் பொருளாதார நெருக்கடியை உண்டாக்குகின்றான் பொறுமையாக இருங்கள் அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள் அல்லா அவர்களை உங்களுடைய அல்லகும் எந்த கருண் எந்த கிராவுன் அநியாயமாக முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்து ஆட்சி புரிந்தானோ அந்த கிராவுனையும் அவனுடைய சமூகத்தையும் நாங்கள் பஞ்சத்தினாலும் உணவு சிம்மின சமரா பொருளாதார நெருக்கடியினாலும் நாங்கள் அவர்களை அழிக்க ஆரம்பித்தோம் அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக அநியாயம் செய்தார்கள் மூசா நபியை ஏற்ற அந்த பனோ இஸ்ரவேதர்களுக்கு அநியாயம் செய்தார்கள் இறுதியாக முகர்றமுடைய தினம் பத்தாவது முகார் ரூபாய் மாதம் பத்தாவது தினத்தில் அல்லாஹ் உங்களை அநியாயம் செய்தான் உங்களின் பரம்பரையை அடிக்க முயற்சி செய்தான் உங்களுடைய பரம்பரை அறிந்தால் உங்களுடைய மார்க்கம் அறிந்துவிடும் என்பதற்காக ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய ஆரம்பித்தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படி அநியாயம் செய்த சிறானை தங்குரூன் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நாங்கள் அளித்து உங்களை பாதுகாத்தோம் அல்லவா அந்த நாளை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள் அந்த நாளை ஞாபகம் செய்யுங்கள் கண்ணியமான சகோதரர்களே அந்த நாளுக்கு பின்னால் யூத சமூகம் உண்மையான உண்மையான சௌராத்தை ஏற்றவர்கள் இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் மூதாதையர்கள் அடிமைகளாக அடக்கி ஆளப்பட்டார்கள் பரம்பரையில் வந்தவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் நபி சொல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களுடைய காலத்தில் மதினாவுக்கு நபி அவர்கள் வருகிறார்கள் யூதர்கள் முஹர்ரமுடைய பத்தாவது தினத்திலே நோன்பு நோட்டிருக்கிறார்கள் கேட்கிறார்கள் ஏன் இந்த நாளிலே நீங்கள் நோன்பு நோட்க வேண்டும் சொன்ன பத்தாவது அவர்களுடைய சமுதாயம்ளையும் அல்லா பாதுகாத்து அவனுடைய சமூகம் அல்லாஹ் அளித்து எமது விடுதலை அளித்த நாள் அது அதனால் அன்று தொடக்கம் அதே தினத்தில் அல்லாவுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நோன்பு நாங்களும் நோன்பு வருகிறோம் என்று நபி பார்த்து யூதர்கள் சொன்னார்கள் நபி சொல்லாஹு அலிகு வசலம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் மூசான் நபி அவர்களுக்கு கிடைத்த அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கும் மதிப்பதற்கும் உங்களை விட நாங்கள் தான் ஏற்றமானவர்கள் நாங்கள் தான் தகுதியானவர்கள் ஏனென்றால் இப்போது நீங்கள் விட்டீர்கள் பிழையான மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் எங்களுடைய மார்க்க உண்மையானது அவருடைய வேதத்தையும் அவர்களுடைய சமூகத்தையும் நான் தான் மதிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் நோன்பு நோட்டார்கள் சஹாபாக்களையும் நோன்பு நோட்கச் சொன்னார்கள் எனவே கண்ணியமான சோதரிகளே இந்த ஆசுராவுடைய தினம் நமக்கு சொல்கின்ற பாடம் என்ன தெரியுமா முதலாவது பாடம் அநியாயம் இந்த உலகத்தில் நிலைக்காது நாம் அநியாயம் செய்யப்பட்டால் எமது சமூகம் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழும் என்ற பாடத்தை ஆசுராவுடைய தினம் நமக்கு சொல்லித் தருகிறது நமது உரிமைகள் எமக்கு பின்னால் வருகின்ற சமூகம் வாழ்கின்ற போது நிச்சயமாக எமது உரிமைகளும் தனித்துவமும் பாதுகாக்கப்படும் என்ற செய்தியை ஆசூரா நோன் நமக்கு உணர்த்துகிறது இரண்டாவது கண்டியமான சகோதரர்களே ஒரு சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அணைகித்தலாம் பாதுகாக்கப்பட்டதற்காக சுதந்திரம் கிடைத்ததற்காக அங்கு அவர்கள் வீணான காரியங்களை செய்யவில்லை வீணாக பணங்களை செலவழிக்கவில்லை யாருடைய மனமும் குண்படுகின்ற அளவுக்கு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தவில்லை அவர்கள் அல்லாவுக்கும் நன்றி கழித்து இருக்கிறார்கள் எனவே நாங்கள் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விடயம் ஏற்படுகின்ற போது சந்தோஷமான ஒரு நிகழ்வு நமக்கு ஏற்படுகின்ற போது அந்த சந்தோஷத்தை நாங்கள் நோன்பு நோற்று கொண்டாடுவதும் இஸ்லாம் நமக்கு காட்டுகின்ற வழிமுறையாக இருக்கிறது மூன்றாவது படிப்பில் அங்குக்குரிய சகோதரர்களே முஸ்லீம்களுக்கு இந்த ஒரு தனிப்பு இருக்கிறது யூத கிறிஸ்தவ கலாச்சாரங்கள் எங்களுடைய கலாச்சாரம் அல்ல முஸ்லீம்களுக்கு அடையாள சின்னங்களும் முஸ்லீம்களுக்கென்ற தனித்துவமும் இருக்கிறது இதனால் தனி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பத்தாவது தினத்தை நோன்பு நோடுங்கள் பரவாயில்லை அடுத்த வருடம் நான் பத்தையும் நோட்பேன் ஒன்பதாவது தினத்தையும் நோட்பேன் ஏன் தெரியுமா ஒன்பதாவது தினத்தில் நோன்பு நோட்பதின் ஊடாக முஸ்லீம்களுடைய தனித்துவத்தை நான் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றேன் மற்றவர்களுடைய கலாச்சாரம் நமக்கு தேவையில்லை இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நாம் எப்படி வாழ வேண்டும் ஆள வேண்டும் என்ற தத்துவங்களையும் படிப்பினைகளையும் நமூனாக்களையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள் நோன்பு நோக்கின்ற விடயத்தில் கூட உங்களுக்கு நான் ஒப்பாக மாட்டேன் எனக்கென்ற த ஒன்பதாவது என்றார்கள் எனவே கண்ணியமான சகோதரர்கள் ஒன்பதாவது தினமாக இருக்கிறது நாளைய தினம் பிடிக்கலாம் நாளைய தினம் பிடித்து பத்தாவது தினமாகிய ஞாயிற்றுக்கிழமை உடைய தினம் தான் முக்கியமான ஆசூரா உடைய தினமாக இருக்கிறது எனவே ஒன்பதாவது தினமாகிய நாளைய தினமும் பிடிக்கலாம் அல்லது பத்து நாளை மறுத்தனம் ஞாயிறும் பதினொன்று பிடிக்கலாம் பிடிக்கலாம் பிரச்சனை கிடையாது அல்லது சனியும் ஞாயிறும் பிடிக்கலாம் அல்லது ஞாயிறும் திங்களும் பிடிக்கலாம் முடியாதவர்கள் அறவே நோன்பை பிடிக்காமல் இருப்பதை விடவும் குறைந்த ஞாயிற்றுக்கிழமையாவது பிடிப்பது மேலானதாக இருக்கிறது என்பதை ஹதீர்கழி நூலாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் எனவே வல்லநாயன் அல்லாஹுடைய நோன்பின் மூலமாக எங்களுடைய ஒரு வருடத்துடைய பாவங்களை அல்லா மன்னிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் எனவே அந்த பாக்கியத்தையும் அல்ல நமக்கு தர வேண்டும் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறாமல் அநியாயத்தின் முடிவு அழிவு என்பதை அல்லா அந்த தினத்தில் நமக்கு உணர்த்துகிறான் எனவே வல்லநாயன் அல்லாஹு தாலா அந்த படிப்பினைகளை பற்றி நமது வாழ்வில் உண்மையான மீன்களாக வாழ்ந்து முஸ்லிம்களுடைய உரிமைகளையும் தனித்துவங்களையும் பாதுகாப்பதற்கும் அதற்காக பாடுபடுவதற்கும்